சோழ வம்சத்திலே தோன்றியவர் உரையூர் என்பதை சொல்ல வருகிறார் சொல்றார் உலகில் வளர் அணிக்கெல்லாம் உரையூர் இந்த உலகத்திலே உண்டாகின்ற எல்லா விதமான அழகுகளுக்கும் உரைவிடமான ஊர் உரை ஊர் என்றால் உறைவிடம் தங்கி இருக்கிற இடம் என்ன தங்கி இருக்கு இந்த உலகத்துள்ள எல்லா விதமான அழகும் ஒன்று திரண்டு ஒரு ஊர்ல போய் தங்கி இருக்கிறது அப்ப அழகு உரை ஊர் உரையூர் அப்ப நாம ஒரு அர்த்தம் செய்யப்படாது உறையூர் வேற விதமான பொருள் செய்யக்கூடாது கேட்கிறார் அப்படி அவங்க வழிகாட்டிட்டார் அதை ஊர்கள் படி சொல்றாரு ரொம்ப நல்லா இருக்கு அவரே ஒரு ஆராய்ச்சி புண்ணிட்டே போறார் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பெயர் காரணம் அப்படி இந்த ஊருக்கு அந்த பெயர் வந்தது என்பதை ஒவ்வொரு பகுதியிலும் அந்த பாட்டில் கீழே ஒரு அழகாக சொல்றது இல்லை இப்ப எல்லா விதமான உலகத்துள்ள அத்தனை அழகுக்கும் உரைகின்ற ஒரு ஊர் அந்த உள்ளுரையாக இருக்கிற ஊர் இது உரையூர் அது சோழர்களுக்கு ஒரு தலைநகரில் ஒன்று அப்பேற்பட்ட அந்த ஊரிலே எப்படி இருந்தது ஊர் என்பதை சொல்ற அளவில் பெறும் புகழ் அதன் அணி விளக்கும் இளவெளியின் சுடற்படலை இரவறிப்ப வெளிச்சம் கொடுக்கும்ி மாளிகை நிறைகள் ஒவ்வொரு வீட்டுக்கும் மேலேயும் கொடி கட்டி பறக்கும் அந்த கொடிகள் சூரிய வெளிச்சத்தை தடுத்து ஊருக்கு நிழலை கொடுக்கும் அப்படிப்பட்ட சிறந்த ஊர் இந்த உடையூர் அடுத்தது நாகதள நலன் சிறந்த போகம் அனைத்தினுக்கும் உருப்பாம் பொறி பிறந்த வளர்த்தினவாய் இந்த ஊர்ல எல்லா விதமான பொருளும் கிடைக்கிறது நாகதளம் தேவலோகத்துல இருக்கிற எல்லா பொருளும் விலைக்கு வாங்கலாம் இருக்கிற ஒரு பொருள் வேணும்னாலும் இந்த ஒரே கிடைக்கும் நானிலம் இந்த பூலோகத்தில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்ற நான்கு நிலங்கள்ல எந்த இடத்துல வேணும்னாலும் அதுவும் இங்கே வாங்கலாம் ஆகவே ஒரே ஊருக்கு உலகத்துல எந்த இடத்தில் இருந்து கிடைக்க வேண்டிய பொருளும் நாக தளத்தும் பிளத்தும் நானிலத்தும் நலஞ்சிறந்த போக மனைத்தினுக்கும் உருப்பாம் பொருந்த வளத்தினவாய் ஒப்புமையில்லாத வளமுடையதாய்மாக நிறைந்துவிட அழிந்த வரம்பில் பல பொருள் பிறங்கும் பெரிய கடல் போல சமுத்திரம் போல இருக்கிறது ஆவண வீதிகள் மாணிக்கம் இருக்கு பவுளம் இருக்குது அது போல இந்த கடத்தருக்குள்ள போய்க்கா ஒரே ஒரு கடத்தல போனா எந்த பொருளும் விலைக்கு நமக்கு நினைச்ச பொருள் கிடைக்கலன்னு சொல்லி திரும்பி வர வேண்டியது எல்லாம் கிடைக்கும் அப்புறம் அங்க யானைகள் யானை நடந்து போகும்போது மதம் ஒழுகி தரையெல்லாம் ஈரமா போயிடும் ஆகாயத்தை விழுந்து பார்த்து கற்றிக்கும் தேவரெல்லாம் பயப்படும்படியா அவளை சத்தம் போடும் இப்படிப்பட்ட மின்ோடை நெற்றியிலே ஓடையுடையதாக இந்த யானைகள் இருக்கும் கார்முகலும் பல தெரியா கழிற்று மேகத்துக்கு எனக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறது மேக ஆகாயத்தை வந்தா மழை பொழிவுது பூமி நினைஞ்சு போகுது இந்த யானை போனா மத நீர் ஒழி பூமி நினைவுது மேக ஆகாயத்தை வந்து இடி இடிக்குது இந்த யானை ஒரு பக்கம் இருந்து கட்சிக்கிறது அப்புறம் மேகம் ஒரு மின்னல் மின்னுது இந்த யானையுடைய நெற்றி பட்டத்தை வந்து ஒளி வீசுது யானையா அது மேகமா யாருக்கும் தெரியலையா வித்தியாக இருந்துங்க வித்தியாசம் தெரியாத முடியாத நிலையிலே கழிற்று நிறை தளமெல்லாம் யானை கூட்டங்கள் இருந்தன யானை நிறைந்திருந்தன என்று சொல்ற சங்க காலத்துல அகனானூறுன்னு ஒரு பாட்டு ஒரு நூல் நானூறு பாட்டு ஆனா அதையே மூணு புஷமா பிரிக்கலாம் மற்ற குறுந்தகையெல்லாம் பிரிக்கல மற்ற நூல்கள் பிரிக்கல இந்த அகநூறு அகன அகநானூரை மட்டும் ஒன்னிலிருந்து நூத்தி இருபது பாட்டுக்கு கழிச்சியான நிறை அப்புறம் நூத்தி இருந்து முன்னூறு பாட்டு வரல மணிமடை போவலம் முன்னூத்தி ஒண்ணுல இருந்து நானூறு வரையில அதுக்கு ஒரு வேறு பேருக்கு ஒண்ணு கொடுத்திருக்காங்க இப்படி மூன்று விதமான பெயர்கள் அது கொடுக்கறதுல கழித்தியான் நிறை அந்த பெயரை எங்க வைக்கிறார் கழித்து நிறை களம் அந்த கழித்தியான நிறைனா அந்த பாலர் ரொம்ப கம்பீரமா இருக்கும் அதுபோல் இந்த யானை நிறை யானையினுடைய வரிசைகள் இங்கே அவ்வளவு கம்பீரமாக இருந்தன என்பதாக அந்த சொல்றாரு அடுத்தது துரங்க சாலை அடுத்த பாட்டுல நாலாவது வரலை சொல்றாரு துரங்கம்னா குதிரை சாலைன்னா குதிரை கட்டி வைக்கப்பட்டிருக்கிற குதிரை ராயங்கள் அது படுவணியும் பரி செருக்கும் ஒளிர் கிளற பயில் புறவி நெடு நிறை முன் புல்லுணாய் நீர்த்தரங்க நிறை நிவப்பை கட்டி கொண்டு அந்த குதிரைகள் ஓடி வரும் ஒலி உடையதாக இருக்கும் உரை அடுக்கல் முகில் படிய விளங்குவதலா அது பாய்ந்து போகும் போது மேகம் வரை பாயும் அப்படிப்பட்ட கடல்களை போல தோற்றமளிக்க கூடிய குதிரைகள் தங்கிய சாலைகள் பல இருந்தன கிடங்கு ஒரே ஒரு பெரிய மதில் மதிலுக்கு வெளியில கிடங்கு என்ற ஒரு அகழி இருந்தது இந்த அகழி இங்கே வந்து ஏன் வந்தது அப்படின்னா தேவலோகத்தில் இருக்கிற அத்தனை பொருளும் இந்த ஊர்ல இருக்குது அப்ப தேவலோகத்தில் இருந்து இவர்கள் இந்த பொருளை இங்க தெரிவித்து வந்தாங்க போல இருக்கு தேவர்கள் அதாவது முற்று இழுத்தால் எப்படி இருக்குமோ அது போல் இருக்கிறது இந்த அசையின் சொல்ற அப்ப தேவலோகத்தில் இருந்த பொருள் எல்லாம் காணா போயிடுச்சு அத்தனையும் இந்த ஒரே ஊர்ல இருக்கு ஒரே இருக்கிற பொருளை திரும்ப நாம் கைப்பற்றி கொண்டு போன ஒன்னாவது திரும்ப கையில கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்றாரு தான் அவற்றை இவற்று ஒன்று பெற வேண்டி இதுல ஏதாவது ஒன்றாவது மறுபடியும் நாம் கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த தேவலோகமே இங்கே வந்து ஒரு பெரிய முற்றுகையிட்டது போல இருக்கிறது இதெல்லாம் கற்பனை இவருடைய வலிமையை நம்மாலே சொல்ல முடியாது அந்த ஊரில் இருந்த கோபுரத்தை பார்த்தால் மேகங்கள் அது ஏறி போகும் அங்கு சோலைகளை போய் பார்த்தால சந்திரன் என்ற கதிர் அது மேல போவான் தெருக்களை போய்பார்த்தால் அந்த தெருக்களிலே பெரிய பெரிய ஓடிக்கொண்டிருக்கும் அதனால இந்த ஒவ்வொன்றையும் சேக்கலார் ஊரிலே சோழர் மரபு அனபாயனுடைய மரபிலே வந்த புகழ்ச்சோழர் சேக்களார் தந்தை நன்றியை தெரிவித்துக் கொள்ளக்கூடிய இடம் சேக்களாரை ஆதரித்தவர் அனபாய சோழன் இரண்டாம் குழுத்துங்கன் அப்ப இந்த புக்சோழர் அணபாயு காலத்தால் முன்னிருந்தவர் முன்னே இருந்த புகச்சோழருக்கு அப்புறம்தான் அனபாயம் வரப்போறாங்க அனபாய சோழன் திருக்குளத்து வடி முதலோ இந்த அனபாயன் பிறந்த குலத்துக்கு முன்னோராய் இருந்த புகச்சோழர் இவர் என்று இந்த கதையை நமக்கு சொல்லி கொண்டு வருகிறார் அப்ப அந்த காலத்துல எதிரே இந்த அரங்கேற்ற போது அந்த மக்கள் நான் சந்தோஷப்படுவாங்க ஐயோ நம்ம ராஜாவுக்கு பரம்பரையில முன்னே பிறந்தவராய் இந்த புகழ்ச்சோழர் அப்படின்னு அவங்க சந்தோஷப்பட்டிருப்பார்கள் அந்த முறையில இப்படி பாடி காற்றுவார் புகைத்தோட உலகத்திலே மிகச் சிறப்பாக அரசளித்துக் கொண்டு வருகிறார் சேர்க்கினார் சொல்லும் போதே முழுமையாக வேதத்தை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது வேதத்தில் சில பகுதி எடுத்துக்கொள்வோம் அதற்கு பிறகு எழுந்த சைவத்துறை தான் நமக்கு ரொம்ப முக்கியம் என்பதை அடிக்கடி சொல்லுவார் ஞானசம்பந்த பிராணம் ஆரம்பிக்கிற போது வேத நெறி தழைத்துறை விளங்க சைவத்தின் துறை துறைனா உட்பகுதி நெறியினா பெருசு ஆறு ஓடுது பெரிய ஆறு அது வேதம் என்ற ஆறு அந்த ஆறு முழுக்க நமக்கு தேவையில்லை அந்த ஆறுல சைவம் என்ற ஒரு துறை இருந்து அவர் குளிச்சொல்லாம் இறங்க ஆத்து முழுக்க ஆறு தோன்ற இடத்துல கடல போய் வரையிலமா போய் குளிக்க நாம் குளிக்கிறதா ஒரு துறை நமக்கு தேவை அப்ப சைவம் என்ற துறை நமக்கு போதும் வேதம் என்ற ஆறு தேவை இல்ல ஆற்றுல ஒரு துறை நமக்கு முக்கியம் அதே மாதிரி அருமறை சைவம் அந்த வேதத்துல அருமையான பகுதியுடைய வேத மட்டும் நமக்கு செய்வதுக்கு தேவை வேதத்துல சிறுதைவழிபாடெல்லாம் இருக்கு வருணனுக்குன்னு ஒரு யாகம் அக்னிக்குன்னு யாகம் இந்த யாகம் நாம் செய்ய ஆனா சிவனுக்குன்னு ருத்ரம் இருக்கு அந்த ருத்ரத்தையாக படிச்சிடும் எடுத்துக்க வேண்டியது அருமறை மறையில் அருமையா இருந்த பகுதிகளை எடுத்துக் கொள்ளக்கூடியதாகிய சைவம் அந்த சைவம் தழைக்கும்படியாக அரசாண்டா என்று சொல்ற இந்த சைவம் தழைக்கும்படியாக நாட்டை ஆள் கொண்டு வரும்போது திருநீற்று நெறியை பாதுகாத்தா உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் திருநீர் பூசணும் உருத்திராட்சம் அணிய வேண்டும் சிவனுடைய அடியாராக இருக்கிறவர்கள் தலையிலே சடை உண்டாக்கி கொள்ள வேண்டும் எல்லாம் சமயத்தினுடைய சின்னங்களாக இருக்கிறவை முடிந்தவர் முடிந்தவரை செய்யும் எல்லாரும் சடை வளர்க்கணும்னா முடியாது ஆனா எல்லாரும் உத்ராட்சம்னாலும் முடியாது ஆனால் எல்லாரும் பூதி பூச்சுவான் ஆனால் திருநீற்று நெறியின்னு மேல பெருவ பேர் வச்சிடுறோம் திருநீர் பூசுகிற நெறியை நீங்கள் கடைபிடிங்கள் முதல்ல கொஞ்ச நாள் திருநீரை புதுசுங்கோ அதனுடைய சார்பா அப்புறம் உத்திராட்சம் போடுங்க அப்புறம் வீடு பண்டாக்கி மனைவி எல்லாம் விட்டு வயதான காலத்துல துறவியா செடையெல்லாம் வளர்த்துங்க என்பது போல படிப்படியாக போக வேண்டிய விஷயம் அதனால இவர் தன்னுடைய நாட்டில் இருந்த எல்லாரையும் சைவ ஒழுக்கத்தில் ஒழுகும்படியாக திருநீட்டின் நெறியை பாதுகாத்து வளர்த்தார் என்று நான் சொல்றேன் ஏன் இந்த முனி சொல்றேன்னா இவருடைய கதையில முக்கியமான செய்து ஒரு நாயன்மார் தலையில தொட இருந்ததை பற்றிய ஒரு முக்கிய குறிப்புள்ள நாயனார் கதை இது அதனால்தான் இந்த திருநீர் உத்திராட்சம் ஜட எல்லாம் இவர் பாதுகாத்து வளர்த்தவர் என்பதை நான் முதல்ல உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன் இந்த புகழ்ச்சோழ நாயனார் தன்னுடைய திருநீற்று நெறியை பரப்பி கொண்டு ஒரே ஊரில் இருந்து கொங்கு என்று சொல்லுகிற நாடுக்கு வருகிறார் என்பதை நாம் பார்க்கிறேன் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு ஊருக்கு சென்று அங்கு எதுக்காக இவர் போறாருன்னா அங்கிருக்கிற அரசர்களெல்லாம் தவறாக ஒழுகினால் அவர்களை அடக்கி உடுக்கி தன்னுடைய சீழ்படுத்தி அவர்களுக்கு இந்த திரை கப்பம் வாங்கினார் அந்த கப்பம் வாங்குவதற்காக இங்கே போனார் என்பது பார்க்க அப்ப அரசனா இருக்கிறவர்கள் தக்கவர்களை வாழ வைப்பதும் தகாது இருக்கின்றவர்களை அடக்கி நெறிப்படுத்தி நல்வழிப்படுத்தி அவர்களை கொண்டு வருவதும் அரசருடைய கடமை அதுபோல தெய்வம் கூட சில சமயத்துல என்ன பண்ணுகிறது தக்கவர்களை காத்து தகாதவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறது செய்கிற போது முறையா செய்கிறவர்கள் முறை தவறுகிறவர்கள் இவர்களையெல்லாம் சரிப்படுத்தணும் முருகன் நினைச்சான் என்ன பண்ணி என்ற அனுப்பி சிவ பூஜையில சரியா செய்கிறாங்களா தவறா செய்யிறான்னு பார்த்து அந்த அடியார்கள் எல்லாம் கண்டுபிடின அந்த ஒரு பூதம் கேசிங்கிற பூதம் உடையவள் வரும் யானை முக சொல்ல சொல்றேன் அவர இவன் வந்து குதிரை போன்ற முகத்தை உடையவளாகி ஒரு ஒரு ஆட்சி அவளை முருகன் அனுப்புறார் திருப்பனங்குன்றம் போறான் இந்த அங்க ஒரு ஏரி ஏரிக்கரையில ஒரு அரச மரமாக நீங்கிட்டு இருக்கார் அந்த ஊருக்கு வருகிற அடியார்கள்னா காலையே அங்கே குளிச்சுட்டு மேல திருப்பனங்குன்றத்துல சிவனை வழிபட போகணும் முருகனை வழிபட போகணும் இப்படி ஒவ்வொரு நாயன் சிவனடியார வந்து பூஜை பண்ற போது அந்த பூசையில தப்பு பண்றாங்களா சரி பண்றாங்களான்னு பாக்குறதுக்காக மரத்திலிருந்து ஒரு இலையே உதரவிடும் அந்த பூகம் ஒரு இலை தண்ணீர்ல பாதி தரையில பாதி தண்ணீர்ல விழுந்த பகுதி மீனாகும் தரையில் விழுந்தது கொக்கம் உடம்பு ஒட்டிட்டு ரெண்டும் ஒரு உயிர் ஒரு தண்ணி கிழக்கும் ஒன்னு கரை கிழக்கும் இப்படி இந்த சிவபூஜை பண்ணுகிற எதிர்க்கக்கூடிய ஒரு காட்சியை உண்டாக்கும் இவர் உண்மையா சிவபூஜையில பக்தி உடையவராந்த வெளிநிலக்கம் இவருக்கு தெரியாது கண்ணு அங்க பாக்காது அங்க நடக்கிற சத்தம் காது கேட்காது பூசிய முடிப்பார் இவர் பூசியை அறகுடையா செய்யறவராயிருந்தா அங்க வெளியில் வேடிக்கை பார்த்துருவார் வேடிக்கை பார்த்து ஐயோ இது கஷ்டப்படுது கொஞ்சம் பிரிச்சு விடுவோம்னு சொன்னாரானா உடனே இந்த பூதம் என்ன பண்ண மரமா இருந்த போதும் அவரை தூக்கிட்டு போய் மலைக் கொகையில வச்சிடும் இது மாதிரி தவறு செய்கிற சொன்னடி ஆறுல தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேரை கொண்டு போய் வச்சுட்டு இன்னும் ஒருத்தரைக்கு எதிர்பார்க்கறது இந்த யாருக்கு முக்கியமோ அதுக்காக தான் முருகன் போட்ட வலை இது அந்த பூசியில சரியா மனம் செய்யவில்லை அப்போ இதே மாதிரியாம பூ செய்யும் போது அந்த இலை உதிரி நிலத்தல்வையும் நீரிலும் எழுந்தது கொக்கும் மீனுமா சண்டை போடுற போது பூஜையை மறந்துவிட்டு அந்த பறவையை போய் அதுக்கு கார்மியத்தினாலே எடுக்க போனார் அப்போ அந்த பூதமானது இவரை கொண்டு போய் அங்கே வைத்து விட்டது அந்த காலத்துல நக்கீரர் மற்ற புலவர்களினாலே தாக்கப்படுறார் நாங்க தொண்ணூத்தி ஒன்பது பேர் இருக்கிறவர்கள கவலை இல்லை ஆயிரம் பேர் வரும்போதுதான் எங்களுக்கு ஆபத்து நீ ஆயிரமாவது பேரா வந்திருக்கிறது சாக்காடு வரப்போகு என்று எல்லாரும் அவர் மேல கோபடுத்த நினைத்து பாடல் பாடுகிறார் அப்படி பாடினதுதான் திருமுருகாற்றுப்படை என்று சொல்கிற பாடல் அந்த பாடலை பாடினார் முருகன் வந்து அவர்களை காப்பாத்தனர் அந்த திருமுருகாற்றுப்படையை இப்பொழுது நம்முடைய மண்டத்திலே வெளியிட்டிருக்கிறார்கள் ஒரு நூல் வேலையை சென்று இப்போ வெளியில் கொடுத்துட்டு இருக்கிறார்கள் இன்னும் மற்றவர்கள் யாருக்கு வேணாலும் வாங்கிக்கொள்ளலாம் இதை நடுவில் நான் சொல்லணும் எனக்கு எங்கே சொல்றதுன்னு பார்த்துட்டு வந்து ஒரு இடத்துல சேரி இப்படி ஒரு கதையும் சொல்லி அதை விலை கொடுக்கிறார்கள் என்ற விளம்பரத்தையும் நான் சொல்கிறேன் அதனால் திருமுருகாற்றுப்படை என்ற ஒன்று ஒரு மிக அருமையான பாரா பாராயண நூல் தனமும் பாராயணம் வேண்டியது பொருள் தெரிஞ்சதோ தெரியா அது கவலைப்படாதுங்க முதல்ல படிச்சுக்கிட்டே இருங்க நாளுக்கு நாள் உங்களுக்கே தானாகவே பொருள் தெரியக்கூடிய நிலைமை பெறும் ரொம்ப உங்களுக்கு அனுபவம் வரும்போது அவங்களுடைய பொருளே நீங்க முன்ன படிச்சது வேற ஒன்று இருக்கும் கடைசியில் நீங்கள் அனுபவமா தெரிந்து கொள்ளக்கூடிய பொருள் வேறு வேறு விதமாக வரும் அதனால முருகனை வழிபடுகின்ற வேறு வேறு விதமான வழிபாட்டு மக்கள் அதுல வராது பிராமணராயிருக்கிறவர்கள் மலையிலே வாழ்கிற புறவராய் இருக்கிறவர்கள் முருகனை எப்படி வழிபட்டார்கள் அல்லது துறவியாயிருந்தவர்கள் எப்படி முருகனை வழிபட்டார்கள் தேவர்கள்லாம் முருகனை எப்படி ஒட்டார்கள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கதை வருது ஒவ்வொரு இந்த ஆறுபடை வீட்டுல வேறு வேறு இடங்கள்ல ஒவ்வொருவரும் முருகனை வழிபடும் போது வழிபாடு மாறுது கடைசியில பார்த்தோம்னா நம்ம எப்படி வேணாலும் வழிபடலாம் ஏன் பத்து பேர் பத்து நிமிஷம் வழிபட்டிருக்காங்க பத்து பேருக்கு அந்த முருகன் போய் அழிவு அப்ப நான் செய்கிற வழிபாடு பதினோராவது புது நிமிஷம் இருக்குன்னா இதுக்கு மட்டும் இறைவன் வராமலா போவான் நிச்சயம் வருவான் என்ன இப்படித்தான் வழிபட வேண்டும் என்ற வழிமுறை இல்லை எப்படி வேணாலும் வழிபடலாம் ஈசன் உங்களுக்கு எது தெரியுமோ எந்த பூஜை தெரியுமோ அந்த பூஜை வழியில நீங்கள் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள் எத்திரம் ஈசன் எப்படி சாயினும் செய்யலாம் அதைத்தான் அந்த திருமுருகாற்றோட காட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வழிபாடு பண்ணி இருக்கிறார்கள் அதை நீங்கள் படிக்கிற தெரிஞ்சு கொள்வீர்கள் அதை வாங்கணும் சொல்லி அதே போல இப்போ இந்த புகச்சோழருக்கு ஒரு விதமான திருவுருவ இறைவன் செய்து சொல்ல போகிறான் அதுக்குதான் இப்ப வந்து இவர் கருவூர் என்ற ஊருக்கு தன்னுடைய அரசியல் சூற்றத்தோடு வந்தார் மந்திரி முதலியோரோடு வந்து சிறைய வசூல் பண்ணுவதற்காக வந்தார் அந்த ஊருக்கு வந்தார் அரமணியளவுண்டார் அப்பதான் இந்த பத்து நாள் நிகழ்ச்சி நவராத்திரி நடக்குது வருது முதல் நாள் குழுவாச்சு இரண்டாம் குழுவாயிற்று எத்தனையோ அரசர்கள்லாம் திரையை கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் வசூலாகிறது அப்போது அரசர் தன் அமைச்சரை பார்த்து இவ்வளவே கப்பம் கொண்டு வந்தார்களே இன்னும் கொண்டு இருக்கார்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார் நிறைமதி நீட அமைச்சருக்கு முழிந்தருடி உரையரணம் உழவாகில் பணம் கொடுக்காமல் கப்பம் கட்டாமல் அவர்கள் வேறு அரணங்களை ஒளிந்து கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்களான்னு உடனே அந்த மந்திரிகள் பதில் சொல்ல போறார் சென்று இப்படி ரெண்டு மூணு நாள் கழிச்ச அவன் கேள்வ கேட்டான் மந்திரிகள் இனி யார் கொடுத்தார்கள் கொடுக்கல கணக்க பார்த்து சொல்றோம்ட்டார்கள் அதுக்குள்ள நவமி என்ற ஒன்பதாம் நாள் வந்தது அந்த ஒன்பதாம் நாள்ல தான் இந்த சிவகாமியாண்டார் பூ கொண்டு போனதும் யானை சிதறினதும் அப்போ எரிபத்தனார் துதிக்க வெட்டினதும் நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்தன அதுக்கப்புறம் பத்தாவது நாள் இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு பத்தாவது நாள்ல தான் மந்திரிகள் வந்து யாரு திரை கொடுக்கவில்லை என்ற கணக்கு சொல்ல போகிறார்கள் இரண்டாம் நாளே கேட்டான் இன்னும் யாரு கப்பம் கட்டலன்னு அவர்கள் மூணா நாளே பதில் சொல்லி இருக்கணும் இல்லையா சொல்லுல ஒன்பதாம் நாள் இந்த யானையை வென்றது கொன்றது அப்புறம் பாகர்களை அழிச்சதெல்லாம் நடந்திருக்கு பத்தாம் நாள் தான் பதில் சொல்லுகிறார்கள் இந்த மந்திரிகள் ஏன்னு கேட்டா கப்பம் கட்டுறவன் கட்டலாம் கட்டத்துக்கு முன்னாடி பொறுத்துக்கிட்டு இருக்காங்க பத்தாம் நாளாவது வந்து கட்டுகிறானா அப்படின்னு பாக்குறதுக்காக இருந்தார்கள் பத்தாம் நானும் வரல அதனால்தான் அரசனு சொன்னார்கள் யார் கட்டவில்லை என்றால் அதிகம் என்ற பெயரை உடைய ஒரு அரசன் இந்த கரூருக்கு அருகிலே இருக்கிற மலை சின்ன குண்டுகளிலே ஒரு கோட்டை கட்டிக்கொண்டு வாழ்கிறான் அவன் மட்டும்தான் நமக்கு இந்த கப்பத்தை கொடுக்கவில்லை பழைய காலத்தில் அதிகமான் என்றெல்லாம் பெயரை உடைய மன்னர்கள் சங்ககாலத்தில் இருந்தார்கள் அவருடைய பரம்பரை அந்த பரம்பரையில் வந்த எல்லாருமே அதிகன் அதிகன் என்ற பெயரை வைத்துக் கொள்வார்கள் இந்த புகச்சோழர் காலத்திலே இருந்த அந்த அதிக பரம்பரையிலே ஒரு அதிகன் என்ற மன்னன் இருந்தான் அவன் இந்த கப்பள் கட்டவில்லை கட்டவில்லை மட்டுமல்ல தங்கிட்டு பயங்கரமான செய்தியா சுலபமா நீங்க தான் இடிச்சு தள்ளி விடுவீர்களே தன்னுடைய சேனையை பார்த்து சொல்றார் ராஜா கோட்டையை இடிக்கிறது உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை சேனையோடு போங்க அதிகமான கோட்டையை இடிச்சு அவனை சிறைப்பிடித்துக் கொண்டு வாருங்கள் என்று அரசன் உத்தரவிட்டார் படை புறப்பட போகுது படை புறப்பட்டது அப்படி போயிட்டு போகும்போது நால்வீழி சேனி எப்படி போச்சுன்னு வர்ணிக்கிறார் அந்த எதிரியினுடைய போர்க்களத்துல எப்படி அவர்கள் போதிட்டார்கள் என்பதெல்லாம் வறுத்துக் கொண்டு வருகிறார் அதாவது சூறை காற்று போல குதிர்கள் எல்லாம் போச்சு மண்டு போரின் மலை போர் சண்டையில சண்டை போடுகள் எல்லாம் தங்களுடைய செஞ்சோற்று கடனை கொடுத்து உண்ட சோறு கழிக்கவே தான் உண்ட செஞ்சோட்டு கடன் தனியும்படியாக போரிட்டார்கள் அப்படி எல்லாம் சொல்றார் கடைசியில இந்த இருபத்தி ஆறாம் பாட்டுல அவங்க எடுத்துட்டு போன ஆயுதங்கள் பெயர் வரிவில் கதை சக்கரம் முற்கரம் வாழ் சுரிகை சுரிகைப்படை சக்தி கழுக்கணை இதெல்லாம் அந்த காலத்து பெயர் தான் படிக்கிறோம் அது எப்படி இருந்துன்னு கேட்டோம்னா இது செலவு தான் விளக்குன்னு சொல்லலாம் சில இந்த வழக்குன்னு சொல்ல முடியாது வரிவில் நல்ல இழுத்து கட்டப்பட்ட வில் கதை கதை ஆஞ்ச நேயரோ பீமன்னா கையில் வச்சிருப்பான் பாருங்க ஒரு பெரிய உருண்டையாவது நீல கைப்படி அந்த மாதிரி ஆயுதம் அப்புறம் சக்கரம் திருமால் கையில இருக்கிற ஆயுதம் முற்கரம் சமட்டி பெரிய சுத்தி சமட்டிங்கிறது சுத்தியல் அது மாதிரி பல ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு சண்டைக்கு போனார்கள் அந்த பாடு சொல்றது கொஞ்சம் இப்ப இந்த அதிகன் இருக்கிற ஒரு கோட்டையை சந்தை செய்யும் போது அதிகன் என்ன பண்ண தப்பிச்சு ஓடிடுறான் அங்க இருந்தால் தன்னை பிடித்துக் கொண்டு சிறைபிடித்து போவார்கள் என்று சொல்லி அந்த அதிகன் ஓடிப்போனான் இருபத்தி ஒன்பதாம் பாட்டில் எகிற்று அதிபதி அதிகன் வேற போன அதிகன் போன பிறகு அங்கு சண்டையில அங்கிருந்த இவங்கள் அள்ளிக்கொண்டு திரும்பி வருகிறார்கள் இந்த சேன வீரர்கள் அப்புறம் போர் சண்டை நடந்த இடத்துல சண்டை செய்தோம் என்பதற்கு அறிகுறியாக செலவர்கள் கொண்டு வரணும் கட்டிட்டு வராங்க எல்லார் பிணத்தையும் தூக்கிட்டு வர முடியாது ஆயிரக்கணக்கான வீரர்களை கொன்றோம் என்பதற்கு அடையாளமாக ஒரு நூறு நூத்தி ஐம்பது தலையாவது வீரர்கள் தலையை கொண்டு வரணும்னு சொல்லி அங்க இறந்து போன வீரர்களுடைய தலைகளை மூட்டையாக கட்டி இந்த கருவுருக்கு சோடசேனை கொண்டு வருகிறது இந்த தலைகளை எல்லாம் சேனை வீரர்கள் தன் அரசனுக்கு காட்டுவதற்காக கொண்டு வந்தார்கள் அந்த தலைகள் எல்லாம் கொட்டி வச்சு அரசன் பார்வையிடுவதற்காக வராங்க எல்லாம் கோட்டைக்கு வெளியில கிடைக்க தலை இறந்து போன பின்னத்தெல்லாம் உள்ள கொண்டு போகக்கூடாது அதனால கோட்டைக்கு வெளிவரத்துலேயும் இந்த தலையெல்லாம் கிடைக்குது இப்ப அரசன் வந்து வேடிக்கை பாக்குறான் ஒவ்வொரு தலையா அப்படி தள்ளி தள்ளிட்டு பாக்குற போது ஒரு வீரனுடைய தலையில ஒரு ஜடகு இருக்கிறத பார்த்துக்கலாம் ஜ ஒரு சிவனடியே இந்த மூன்றுல ஒரு அடையாளம் இருந்ததுன்னா அவர்களுக்கு எந்த தீங்கும் செய்ய கூடாதுன்னு அரசன் உத்தரவு போட்டிருக்க இவர்கள் போர் வீரர்கள் தெரிஞ்சுதான் சண்டைக்கு போனார்கள் ஆனா சண்டை போட தலையில ஜடை இருக்கு தெரியும் சண்டை போடுற வேகத்தில் அவனும் வீரன் ஆயத்தை எடுத்துகிட்டு வரான் இவனும் வீரன் சண்டை போடும்போது தலைவச்சு